ிாத்தயத்திரவேற்றைக்காணமுதிரா கிருஷ்ணா நம கச்சிபய விஷிவிய மகாபாஹோ விமூண பதி அ சொன்ன விஷயத்தை இன்னும் கொஞ்சம் விரிவா சொல்றான் இந்த ஸ்லோகத்தில் நேற்றுக்கு பார்த்தோம் நம்பிக்கை இருக்கு ஆனால் முயற்சி போராது இந்த தியானத்தில் வெற்றி அடையாமையே வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுறது அதனால இந்த யோகத்தினுடைய அதாவது தியானத்தினுடைய நிதித்தியாசனத்தினுடைய பிரயோஜனமாகிய மோட்சத்தை அடையாமையே அவன் இறந்து போனான்னா அவனுக்கு என்ன கதி கிடைக்கும் அப்படிங்குறதான் அர்ஜுனனுடைய கேள்வி இங்கே என்ன சொல்கிறார் உபய விபிரஷ்டகா கச்சின்னோபய விபிரஷ்டகான்னு இருக்கு உபய விபிரஷ்டகா சொன்னால் ரெண்டு பிரயோஜனமும் கிடைக்கலன்னு அர்த்தம் ரெண்டுலேருந்தும் நழுவிட்டான் அதாவது கர்மத்தை பண்ணலை ஏன்னு கேட்டால் வேதாந்த சிரவண மன்னன் நிதித்தியாசனத்துக்கு நேரம் கொடுத்ததுனால பண்ண வேண்டிய கர்மத்தை பண்ணலை அது மாத்திரமில்லை முறையாக சந்நியாசம் பண்ணியிருந்தாலும் கூட கர்மத்தினுடைய பிரயோஜனம் அவனுக்கு கிடைக்காது சொர்க்க லோகமோ வேறு எதாவது அடுத்த ஜென்ம நல்ல ஜென்மாவோ எப்படி கிடைக்குமோ தெரியாது அப்படி அர்ஜுனுடைய எண்ணம் அது தியானத்துலையும் வெற்றி அடையலை கர்மத்தையும் விட்டுவிட்டான் அப்படி அர்த்தம் கர்மத்தையும் விட்டுவிட்டான் ஞானத்துலேயும் நிஷ்ட பெறலை அதுக்குள்ளே வாழ்க்கை சரீரம் போயிடுத்து அப்போ அவனுடைய கத்தி என்ன ஆகும் அந்த சரீரத்தை விட்ட ஜீவனுக்கு கர்ம மார்க்கத்தினுடைய பிரயோஜனமும் கிடைக்காம போயிடுமா ஞான மார்க்கத்தினுடைய பிரயோஜனமும் கிடைக்காம போயிடுமாங்குறதுதான் கேள்வி சின்ன அப்ரமிவ நஷ்யத்திகளு அப்படிங்கிறான் அதாவது அப்ரம்னு சொன்னா மேகம் சின்ன அப்படின்னா செதற்றது செதறின மேகம் மாதிரி ஒண்ணுமே இல்லாமல் போயிட மாட்டானா அவனுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லாம போயிடுமே அப்படின்னு அது கேள்வியா எடுத்துக்கணும் நஷ்யத்தி கலு நஷ்யத்தி வா அப்படின்னு கேட்கிறான் அப்படி ஆயிடுமா என்ன கச்சித்து ஒருவன் அர்த்தம் கச்சித்துன்னா ஒருவன் அது மாத்திரம் இல்லை ஹே மகாபாகோ அர்ஜுனன் இப்போ பகவானை பார்த்து இதுக்கு முன்னால் கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து மகாபாகோ மகாபாகோன்னு சொல்லிகிட்டு இருந்தார் பெரும் தோல் உடையவனே நல்ல இந்த மசில்ஸ் கையில் நல்ல மசில்ஸ் ஸ்ட்ரென்த் இருக்கிறவனை தான் மகாபாகோங்கிறார் ஏன்னா இவர்கள் இருவருமே வீரர்கள் அதனால் அவர்களுக்கு அந்த இந்த சரீரத்தில் இந்த புஜபல பராக்கிரமம் தங்களுடைய கையில் அவ்வளவு ஸ்டாமினா இருக்குது எத்தனை நேரம் வேணாலும் சண்டை போடுற சக்தி இருக்குது கை ஓஞ்சு போகாது அப்படின்னு அர்த்தம் ஹே மகாபாகோ பகவானே கிருஷ்ணா பிரம்மணா பதி விமூடா அப்ரதிஷ்டா சின்னா பிரம்ம நஷ்யி அப்படி கனெக்ட் பண்ணிக்கணும் பிரம்ம மார்க்கத்தில் பிரம்மத்தினுடைய மார்க்கம்னா மோட்ச மார்க்கத்தில் விமூடா கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்து மூடாகன்னா முட்டாளுன்னு அர்த்தம் விமூடாகன்னா ரொம்ப கடைசி நேரத்தில் கோட்டை விட்டுவிட்டான் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அது இப்படி ஒரு முட்டாள் இருப்பானா கொஞ்சம் பிரயத்தனத்தை பண்ணக்கூடாதா வைராக்கியத்தோட அபியாசத்தை பண்ணக்கூடாதா அப்படிங்கிற அர்த்தப்படி பிரம்ம மார்க்கத்தில் மோக்ஷ மார்க்கத்தில் பிரம்ம பிராப்தி மார்க்கம் நிறைவான தன்மையை உணர்வதற்கான வழியிலே நன்கு அறிவை சரியாக பயன்படுத்தாமல் முயற்சியை மேற்கொள்ளாமல் அப்ரதிஷ்டா அப்ரதிஷ்டா சொன்னால் நிலைக்காமல் உபயவிபிரஷ்டகா பவதி ரெண்டுலையும் ப்ரஷ்டம்னு சொன்னால் ஏதாவது யோகபிரஷ்டகத்தின்னு சொல்கிறோம் இந்த டாப்பிக்கை ப்ரஷ்டம்னு சொன்னால் போயிடுது அதில் விட்டு நழுவிட்டான்னு அர்த்தம் ஏனில் கடைசி படி ஏறுற சமயத்தில் கீழே விழுந்தான்னா எப்படி இருக்கும் அது மாதிரி அர்த்தம் ரெண்டும் போயிடுச்சு ஆகா இது வந்து ஒழுக்க குறைவுங்கிற அர்த்தம் இல்லை அந்த தியானத்தில் பலன் கிடைக்கிறதுக்குள்ளே ஏதோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரோவேட்டட்னஸ்ஸாக போய் தியானத்தினுடைய இதை பூர்ணமாக பண்ணாமல் விட்டுட்டு இறந்து போயிட்டான் அதுதான் விஷயம் இங்கே ஆக இவன் எந்த தவறும் செய்யலை ஆனால் முயற்சி போரலை அதுதான் விஷயம் இங்கே அவன் சிதறுண்ட மேகம் போல் அழிந்து விடுவானா என்ன அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய விஷயம் அடுத்த ஸ்லோகத்தில் இதன் நீ இந்த சந்தேகத்தை போக்கணும்னு அர்ஜுனன் கேட்க போகிறான் நாளைக்கு படிப்போம்